புரையாற்ற அருப்புக்கோட்டை மலையரசன் கோவில் வேதாந்த ஞான சபையைச் சேர்ந்த ஞானகுரு தவிர என்ற கந்தசாமி அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு சார்கஜி அந்த பில்லாயின் பொங்கல் உயிர்காலாகுவானோ சரணாகுவானும் அருள் கோலமாக சபையில் உள்ள உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மகா விசாரணை மகா விசாரணையில் கிடைக்கக்கூடிய பயன் என்ன மகா போதிக்கிறதுனால் கிடைக்கக்கூடிய பயன் பிரம்மம் நான் என்று தெல்ல தெளிவாக புரிந்து மகா வாக்கிய விசாரணையில் கிடைக்கக்கூடிய பயன் நான் பிரம்மம் என்பது ஒரு மகா அகம் பிரம்மாஸ்மி என்பது மகாவாக்கியம் வாக்கியம் இந்த மகா வாக்கியத்திற்கு அனுபூதி மகா வாக்கியம் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் தத்துவமசி மகா வாக்கியம் என்று ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது அதை உபதேச மகா என்று சொல்வார்கள் இனி பிரஜானம் பிரம்மம் என்று ஒரு மகா இருக்கிறது அந்த மகா வாக்கியத்தை மகா என்று சொல்வார்கள் வேறொரு மகா இருக்கிறது அயம் ஆன்மா பிரம்மம் என்று ஒரு மகா இந்த மகா ஆன்மா என்றாலோ பிரமம் என்றாலோ எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது அதை பற்றி போதிக்கிறது என்று கொள்ளக்கூடாது இந்த ஆன்மா இந்த ஆன்மா என்றால் நோக்கத்தை உள்ளே செலுத்து கவனத்தை உன்னுடைய திருஷ்டியை உன்னுடைய பார்வையை உள்ளே செலுத்து செலுத்தினால் அங்கே இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதை பிரத்யட்சமாக அறிவாய் இந்த ஆன்மா என்பதை நீ பிரத்யமாக அறிவாய் இப்படி அயம் ஆன்மா பிரம்மம் என்ற மகா வாக்கியம் இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது உள்ளே என்ன தெரிகிறது எல்லாரும் தங்களுக்குள்ளே தங்களுடைய பார்வையை செலுத்தி பாருங்கள் உங்களுடைய பார்வையை உங்களுக்கு உள்ளே செலுத்தி பாருங்கள் ஆன்மா பிரத்யம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது மகா வாக்கியம் சொல்லியிருக்கிறது வேதம் என்றாலும் கூட அதுல சிறசாக விளங்கக்கூடிய பொருள் மகாபாக்கியம் பிரத்யமானது ஊட்டுகிறது நமக்கு நாம் உள்ளே பார்க்கிறோம் சொல்வதனாலே நாம் உண்முகமாக உள்ளே பார்க்கிறோம் பார்த்தால் உள்ளே என்ன தெரிகிறது ஆன்மா தெரிகிறதா ஆன்மாவை பற்றி நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் ஆன்மா ஒளி பொருள் அது எல்லாவற்றையும் விலக்கி காட்ட வல்லமை உடையது அது தானாக விளங்குவது இதை வேதாந்தம் பாடக்கூடிய வேதாந்தம் படிக்கக்கூடிய எல்லா ஆசிரமங்கள்லயும் பாடசாலைகளிலும் எல்லா சிஷியர்களும் கேட்டிருக்கிறார்கள் எல்லா குருமார்களும் சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னா நம்ம அந்த ஆன்மா பத்தி எப்படி கருதுறோம் ஒளி ஆன்மா ஒளி ஆன்மா ஒளி ஆன்மா என்றே தான் கருதக்கூடிய தன்மை நம்ம உண்டாகி இருக்கிறது அப்படி உண்டாகி இருக்கிறதுனாலே நான் உள்முகமாக பார்க்கிற பொழுது அங்கே ஒரு இருட்டு தான் தெரிகிறது ஆன்மா ஒளிவுடைய ஆன்மா தெரிகிறதா நினைத்து பாருங்கள் குருநாதன் பஞ்சகோஷ விசே விவேகத்தை ஊட்டுகிற பொழுது பஞ்சகோஷமும் கடந்து பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சனை இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன் சொல்லுகிறேன் யார் பக்குவம் உள்ள சிஷ்யன் சொல்கிறான் நான் உள்முகமாக பார்த்தேன் தேகம் நான் அல்ல பிராணம் மனம் நான் புத்தி நான் ஆனந்தமயன் என்று சொல்லக்கூடிய சுழ்த்தி அவஸ்தையில் வழங்கக்கூடியதும் நான் என்று எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தேன் பார்க்கிற பொழுது அங்கே பாலே வீழ்ச்சியது அல்லாமல் வேறு ஒன்றும் தெரிய என்று சொல்கிறான் இப்போ வஞ்சமில் பரமார்த்த குருவே சுவாமி ஒளிப்பொருள் ஒளிப்பொருள் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே இருளை அல்லவா காட்டியிருக்கிறீர்கள் இது எனக்கு புரியவில்லை வஞ்சகம் இல்லாமல் உணர்த்தக்கூடிய வல்லமை உடையவரே எனக்கு இங்கே வஞ்சகம் அல்லவா தெரிகிறது நான் என்ன செய்வேன் என்று அலமறுகிறான் சரண அடைகிறான் அத என்ன சொல்கிறார் உள்ளே இருளை பார்த்தா அல்லவா அது பால் என்று பார்த்தா அல்லவா இருளை இருள் என்று எதை கொண்டறிந்தாய் அப்போ அவனுக்கு ஒண்ணு புரியல சாமி சொல்றது இருளை அறிகிறதுக்கு இருளுக்கு வேற ஒன்று இருக்கிறது அந்த வேறான ஒன்றுதான் இருளை பார்க்கிறது அப்போ பார்க்கப்படுகின்ற இருள் ஆன்மாவல்ல அந்த தெளிவில் கடந்தாச்சு அப்புறம் பால் வந்தாச்சு அந்த பாலையும் நீக்க வேண்டும் பால் நீக்கினால் என்ன தெரியும் பால் என்பது அவித்தை சுளுத்தியல் கண்டோம் அல்லவா ஒரு காரிருள் காரணீரம் என்று சொல்லக்கூடியது அதுதான் அந்த பாழை பாவல் என்று கண்டது ஒளியா நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒளி என்றால் அனுபவம் அல்லவா இதுதானே ஒளி ஒரு விளக்கேச்சி வைத்தால் அந்த வீட்டினுடைய இருக்கு ஒளியினுடைய தன்மை என்ன இருட்டை ஓட்டுவது இங்க இருள் இருக்கிறது ஆனால் அந்த இருள் காணப்படும் இருக்கிறது காண்பனாக அந்த இருள் இல்லை காண்போன் காணப்படுபவர்களுக்கு அந்நியமாயிருக்கிறான் ஆனால் இவனுடைய ஒளி இருளை ஓட்டவில்லை இருளை இருள் என்று காண்கிறது இது ஆன்மாவை பிரத்யட்சம் பண்ணாமல் மகா வாக்கியத்தை எப்படி அறிய முடியும் ஆக இருளை இருள் என்று காட்டுகிறது அந்த ஒரு உணர்வுதான் ஒளியை ஒளி என்றும் காட்டுகிறது சூரியன் பிரகாசமா இருந்துட்டு போட்டோம் அதன் பிரகாசத்தால் இந்த உலகம் எல்லாம் நன்றாக விளங்கட்டும் அந்த அவனுடைய பிரகாசத்தையும் பிரகாசம் என்றும் அந்த பிரகாசத்தால் இந்த உலகம் எல்லாம் அறியப்படுகிறது என்றும் அறிவன் ஒருவன் இருக்கிறான் அந்த உணர்வு இல்லாமல் இந்த சூரியன் இருந்து என்ன செய்ய இந்த சந்திரன் இருந்து என்ன செய்ய இந்த மின்சார விளக்குகளில் என்ன செய்ய இல்ல அக்கினிதான் இருந்து என்ன செய்ய எல்லாம் இருந்தாலும் உணர்வு ஒளி ஒன்று இருக்க வேண்டும் அந்த உணர்வு ஒளி இருந்தால் எல்லாம் அறியப்படுகிறது இந்த ஒளி இருளை போன்றதும் அல்ல நாம நினைக்கக்கூடியதான ஒளி போன்றதும் அல்ல அப்படியானால் இதை எப்படித்தான் பிரத்யட்சம் பண்ணுகிறது அயம் ஆன்மா பிரம்மம் தன்மையிடம் முன்னிலையிடம் படற்க என்று இடத்தை மூன்றாக பகுத்தார்கள் அதுல தன்மையிடம் ஆன்மா தன்னை பிரகாசிக்க முன்னிலை பொருள் ஒன்றும் வேண்டாம் தன்னை தானே அறிய வல்ல உணர்வு மயமானது அவித்தியாகிய இருளை இருளென்று காட்டியது அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது இருளுக்கும் ஒளிக்கும் வேறானதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி ஒளி போன்ற ஒளி அல்ல உணர்வு ஒளி இதை எடுத்தடுப்புல கைவல்லிய நவனிதாசிரியர் சொல்வார் இப்படி போல நாம ரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் ஒளி இதை நாம உள்ள பார்த்தம்னா இருக்கு இன்னமும் உள்ள பார்த்தா இருள் தான் தெரிகிறது இல்லை ஆன்மா பிரத்திக்ஷம் இல்லை என்றுதான் நாம முடிவு பார்க்கிறோம் ஆனால் அவித்தை எப்படி இருள் போல் இருக்கிறதோ உணர்வு ஒளி இருள் போலையே இருக்கிறது இதை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும் ஆன்மாவானது கைவல்லிய நவநீதத்திற்கு அல்லது மகா வாக்கியத்திற்கு தலைமை சார்ந்த பொருள் பிரம்மம் என்பது வேதாந்த நூல்களுக்கு தலைமை சான்ற பொருள் அந்த தலைமை சான்ற பொருளை அறியாமல் வேதாந்தத்தை படித்துக்கொண்டே இருந்து நாம புரிந்து கொள்ள முடியாது வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது சொல்லக்கூடிய பிரம்மம் அல்லது ஆன்மா என்பதை பிரத்யமாக உணர வேண்டும் அப்படி உணர்வதென்றால் உணர்வு ஒளி என்பது இருட்டு போன்றதுமல்ல ஒளி போன்றதுமல்ல உணர்வு ஒளியாயிருப்பது அந்த உணர்வு ஒளிதான் அங்கே அவித்தையை இருள் என்று காட்டுகிறது அந்த அவித்தை நான் இருக்கிறேன் என்று அறியக்கூடியது அல்ல ஏன் என்றால் அவித்தை சடம் ஒன்றை அறியும் தன்மை இல்லாதது எதுவோ அது சடம் ஆனால் நமக்கோ இங்கே அவித்தையை இருளை இருள் என்று அறிகிற ஒரு தன்மை உள்ளே இருக்கிறது அந்த ஒளியும் இந்த சடமான அவித்தையும் இருள் போல இரண்டும் விளங்குகிறது ஆனால் ஆன்மாவில் நான் இருக்கிறேன் என்ற தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த அவித்தை இருள் இருளை இருள் அறிகிறது நான் இருக்கிறேன் என்ற உணர்வுதான் அறிகிறது ஆகவே நாம் இருளையும் அறிவையும் பகுத்து பார்க்காமலே நம்மை நாம் உள்நோக்கி பார்த்தமானால் எத்தனை ஆயிரக்கணக்கான ஒளிக்கும் வேறான ஒரு தன்மை ஒளி என்று உணர்ந்து அந்த உணர்வு நான் இருக்கிறேன் அதை கொண்டுதான் இருளை பார்க்கிறேன் என்ற அறிவு நமக்கு வேண்டும் இருளிற்கும் ஒளிக்கும் ஒன்றிடம் என்பது அவ்வை மொழி இந்த இடத்திலேயே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யார் சொன்ன மாணிக்க சுவாமி எப்படி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுவன் ஆனந்த சுவாபத்தோடு விளங்குவவன் எவனோ அவன் தான் நட்டம் பயின்றாடுவான் ஆனந்த சுவாபத்தோடு விளங்குகிறவன் நான் இருக்கிறேன் என்பவனே அவித்தையை அல்லது இருளை இருளாக காண்கின்றவன் என்று இதை பிரத்யட்சம் முன்னுங்கள் இதை உணர்ந்து பாருங்கள் ஆன்மா என்பது உணர்வு ஒளியானது அந்த உணர்வு ஒளியை பற்றி இங்கே மகா சொல்லப்பட்டிருக்கிறது தத்துவமசி மகா உபதேச வாக்கியம் அந்த மகா வாக்கியத்தில் ஒரு ஏழு பாடல்கள் இருக்கின்றன இந்த பந்தமில் பிரம்மே தற்பதத்தின் ஆட்சியார்த்தம் அந்தமாம் சீவன் ஈசன் அவர்களே ஆட்சியார்த்தம் சந்ததம் பேதமாவார் நமக்கு ஐக்கியம் என்பது கூடாதே இது ஒரு பாடல் கைவல்லியத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடல் அடுத்தது பேராம் இடங்களாலும்பாதியாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்றி நிற்பார் ஆதலால் இவருக்கு ஐக்கியம் என்பது கூடாதே தத்துவ மகா வாக்கியத்துக்காக தாண்டவராய சுவாமிகள் சொல்லிக்கிட்டு வர்றாரு இது இரண்டாவது பாடலு மூணாவது வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் இடராமாயில் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராமாயில் இலக்கணை உரையாற் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும் விடலில்லாதென்றும் விட்டுவிடாதென்றும் பெயராமே கங்கையர் கோசம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்லுவார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தாமே இது ஒரு பாடம் அடுத்து பண்ணிய சோயம் தேவதத்தனும் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்பவெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் தேவதை வெளியாகும் விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே ஆசிபத ஐக்கியங்காட்டும் இது ஒரு பாடம் அதற்கு மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே பெரியவாரும் குடவானும் பெரியவாறும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி எப்போதும் ஏகம் திடமாக சிவோகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே என்பது ஒரு பாடம் ஆக இப்போ கைவலி நவநீத ஆசிரியர் நமக்கு ஏழு பாடல்களை தத்துவசி மகா வாக்கியத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இதுல துவம்பதம் வாட்சியார்த்தம் அந்த துவம்பதம் என்பது நீ என்பதாகும் அது ஜீவனை தற்பதம் என்பது ஈஸ்வர வாக்கியம் அது வாச்சியார்த்தம் ஈஸ்வரன் தத் பதத்தினால குறிப்பிடப்படுகிறது அது வாட்சியார்த்தம் இந்த வாச்சியார்த்தம் என்று சொன்ன உடனே என்னமோ ஒரு புரியாத ஒரு வார்த்தையாக தெரிகிறது என்று நினைக்க கூடும் வாசகத்தால் உணர்த்தப்படும் சொல் வாட்சியம் அல்லது வாட்சியார்த்தம் வாசகம் என்றால் சொல் தான் என்றால் சொல்லின் பொருள் என்று பொருளாகும் என்ன பொய்யும் பொய்யும் மெய்யும் இணைந்து தோன்றுகிறது எதுவோ அதுக்கு பெயர் வாச்சியார்த்தம் என்று பெயர் வாச்சியார்த்தம் என்றால் என்ன பொய்யும் மெய்யும் இணைந்து தோன்றுகிறது எதுவோ அது வாட்சியார்த்தம் இந்த வாட்சியார்த்தத்தை ரெண்டா பிரிக்கிற போது விரோத வாட்சியார்த்தம் உடன்பாடான வாட்சியார்த்தம் அதாவது விரோதம் இல்லாத வாட்சியார்த்த விரோமான வாட்சியார்த்தம் என்று விரோத வாட்சியார்த்தம் என்பது பிரகிரு தத்துவங்கள் காரியப்பட்டு இருப்பது எதுவோ அது விரோத வாட்சியார்த்தம் விரோதம் இல்லாத வாச்சியார்த்தம் என்பது என்ன என்றால் உடுஸ்தனும் பிரம்மமும் விளங்குவது விரோதம் இல்லாத வாச்சியார்த்தம் இந்த ரெண்டும் எப்பவுமே பேதமானது கிடையாது எது பேதமானது கிடையாது சேதனம் என்ற பிரம்மமும் அந்த அறிவு இங்கு ஒரே பொருளன மாத்திரம்தான் அதை பிரகிருதி தத்துவமானது எப்படி எப்படி எல்லாமோ நாமருவங்களை உண்டு பண்ணி அநேகம் கோடான கோடி பொருள்களை காட்டிக் கொண்டிருக்கிறது அதை மூலமாக நமக்கு ஒரே ஏகதத்துவமானது காணப்படாததாக இருக்கிறது உணரக்கூட முடியாததாக இருக்கிறது அந்த பொருள் உணரக்கூட முடியாததாக இருக்கிற அளவுக்கு இந்த பிரகிருதி தத்துவத்தின் காரியங்கள் நம்ம சூழ்ந்து நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்து விளங்கி கொண்டிருக்கிறது அதனால இதுக்கு என்ன சொல்றாரு ஐக்கியத்தை பகைக்கிறது குடஸ்த செய்தி பிரம்ம ஐக்கியத்தை பகைக்கிறது அதாவது மேற்படுத்தி காட்டுகிறது அதனால இது விரோத வாச்சியார்த்தம் விரோத வாட்சியார்த்தம் இந்த விரோத வாட்சியார்த்தத்தை எங்கும் நிறைந்து ஒளிமயமான அந்த பொருள் விளங்கும் நாம ரூபங்களால் நாம ரூபம் முதலியவற்றால் ஐக்கியம் சம்பவிப்பதில்லை என்பதனால் நாமரூபம் முதலியவற்றை விலக்கி சிவேஸ்வரிடத்தில் உள்ள சேதனத்தை மாத்திரம் விடாது நோக்கினால் அங்கே ஐக்கியம் சம்பவிக்கும் ஜீவனிடத்தில் இருக்கூடிய நாமருவமான தோற்றங்களை நாமருவம்னா சாதாரணமா நினைச்சுள்ள கொள்ளக்கூடாது ஏனென்றால் நாமருவத்தில்தான் நம்முடைய அவ்வளவு உணர்வுகளும் கிடைக்கிறது அந்த கரணம் சடப்பொருள் தூலதேகம் சடப்பொருள் காரணசரீரம் ஆனால் சட பொருள்னால் இவை என்றால் சுக்மசரீரத்தின் சத்துவ குணபாகத்தில் சொரூபத்தின் பிரதிபலிப்பு இருக்கிறது சொரூபத்தின் பிரதிபலிப்பு இருந்தால் அந்த சுக்மசரீரம் சீவனாக தோற்றுகிறது இந்த ஜீவன் என்பவன் சுக்மசரீரத்தை சார்ந்து அவன் அதை அபிமானித்துக் கொண்டிருந்தால் அவன் சடந்தான் நோக்கி அதை அபிமானித்துக் கொண்டிருந்தான் இந்த ஆபாசன ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்ன என்றால் இந்த சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய ஜீவன் பகவத்கீதையில் பகவான் சொல்வார் பரப்பிரகிரு பரப்பிரகிரு பிரகிருந்த என்றால் தேகாதிபத்தி பிரபஞ்சம் முழுவதும் அபர பிரகிரு தேகாதி பிரபஞ்சம் முழுவதும் இந்த காரண உடலுடலு அபர பிரகிரு இந்த அபர பிரகிருக்கும் பரப்பிரகிரு சேர்ந்த இடம்தான் ஜீவன் ஆகவே ஜீவன் என்னவாகிறான் சுக்கு சரீரத்தை சார்ந்து ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி வாக்காதி இந்திரியங்களை கொண்டு வசனித்து காலை நடந்து கையை கொண்டு செய்து மனதக் கொண்டு கருதி உலகத்தில் வாழ்கிறது அது வாழ்கிறது அறிவுடைய பொருளாகவே விளங்குகிறது இதைத்தான் பரப்பிரகிருதி ஒரே சித்துமல்ல ஆன்மா அசங்க பொருள் ஆன்மா போன்றவன் அல்ல சிதாபாசன் ஆனால் ஆன்மாவாகும் இயல்புடையவன் என்று அறிய வேண்டும் ஆன்மாவாகும் இயல்புடையவன் யார் சிதாபாசன் இங்கே யாருக்கு உபதேசம் செய்கிறார் நாராயணகுருசாமி தாண்டவராய சுவாமிகளுக்கு உபதேசம் செய்கிறாரே இந்த உடலுக்கா கிடையாது உபதேசம் அவித்தியல் பிரிதி பிரம்மத்தின் அல்லது கூடஸ்தனின் நிழலாய் இங்கே சீவன் என்று சொல்கிறார் அந்த ஜீவனுக்குத்தான் உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவார் யாரு நாராயணகுருசாமி தாண்டவராய குருசாமிகளுக்கு சீவனுக்கு உபதேசம் பண்ணினார் எங்கே அறியாமல் இருக்கும் என்றால் எங்கே அறிவு இருக்கும் என்றால் மாதிரி தள்ள வேண்டியதெல்லாம் எல்லாவற்றையும் தள்ளுவது விரோத வாச்சியார்த்தம் விரோத வாட்சியார்த்தத்தை தள்ளி உடன்பாடான வாட்சியார்த்தம் எது என்றால் கூடஸ்திரம் உடன்பாடான வாட்சியார்த்தம் அப்படியானால் ஐக்கியம் எதற்கு என்றால் பிர ஐக்கியம் ஆன்மாவுக்கும் பரமான்மாவுக்கும் ஐக்கியம் தெரிந்து கொள்வதுதான் அது ஐக்கியப்பட்டு தான் இருக்கிறது பரமான்மாவும் ஆன்மாவும் உபாதினால பேதப்பட்டு போகல ஆனால் நம்மால இருக்கிறது என்று உணர முடியவில்லை நீக்கி உடன்பாடான பாகத்தை சேர்த்துகள் அந்த லட்சணைகளை பற்றி பேச வேண்டும் லட்சணை என்றால் என்ன லட்சணை என்றால் வெறும் அடையாளம் தான் ஒருவருடைய லட்சணத்தை பற்றி சொன்னா அவர் கருப்பா இருப்பாரு ஒல்லியா இருப்பாரு குட்டியா இருப்பாரு இதெல்லாம் அடையாளங்கள் அடையாளங்களை என்ன சொல்றோம் லட்சணம் என்று சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தினுடைய கருத்தை உணர்வதற்கு இடர் உண்டாகும் இடத்தில் அந்த இடரை நீக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு அடையாளம் லட்சணை என்று சொல்லப்படுகிறது அந்த லட்சணை மூன்று வகையாக பிரித்து அறியப்படுகிறது முதல் வகை விட்ட லட்சணை இரண்டாவதாக உள்ள வகை விடாத லட்சணை மூன்றாவதாக உள்ள லட்சணை விட்டு விடாத லட்சணை என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வகையான லட்சணைக்கும் படிவேல் சேட்டியார் உரை எழுதியிருக்கிறார் விட்ட லட்சணியாவது விட்டு அதன் சம்பந்தியை உணர்த்துகிறது எதுவோ அது விட்டலட்சணியா என்று சொல்கிறார் வாக்கியத்தை என்றால் வாக்கியத்தினால் சொல்லக்கூடிய பொருளை என்று பொருள் கொள்ள வேண்டும் கங்கையில் கிராமம் என்று ஒரு பதம் இருக்கிறது கங்கையில் கிராமம் இருக்கிறது என்று ஒரு பதம் இருக்கிறது இந்த பதத்தை கொண்டு பார்த்தால் ஆற்று கிராமம் இருக்க முடியுமா ஆறு ஓடுகின்றது நீருடைய தன்மை கங்கை என்ற சொல்லுக்கு அதன் நீரைத்தான் குறிக்க வேண்டும் அப்படி குறித்தோமானால் அதில் கிராமம் இருக்க முடியுமா சாத்தியம் கங்கையில் கிராமம் என்ற சொல்லு வித்தலட்சணிக்கு சொல்லப்படுகிறது இங்கே ஆறு என்பதில் கிராமம் இருக்க முடியாது என்று ஒரு வகையாக புரிந்து கொண்டு அந்த ஆராயித்து நீரை முழுதுமாக விட்டு விட்டு அந்த ஆற்றின் சம்பந்தமாக கரையை கொள்வது லட்சணம் சையோக சம்பந்தம் என்றால் என்ன ரெண்டு பொருள் வேறு வேறாக இருக்கக்கூடியது பொருந்திக்கொண்டால் அதற்கு சையோக சம்பந்தம் ஆக லட்சணா விருத்திக்கு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது என்னவென்றால் சையோக சம்பந்தம் என்பது அடையாளம் அது லட்சணாவிருத்தி அதனால் அறியப்படும் கிராம விளக்கம் விடாத லட்சணை என்பது அறியப்படுகிறது எப்படி என்றால் சிகப்பு ஓடுகிறது என்று ஒரு வாக்கியம் இங்கே சிகப்பு என்ற சொல் செம்மை நிறத்தை குறிக்கும் சொல்லாகி இருக்கிறது செம்மை நிறத்தை குறிக்கும் சொல் செம்மை நிறம் ஒரு சீவனாக இருக்க வேண்டும் அந்த மாடாக இருக்கட்டும் என்பது குதிரை அல்லது மாடு அப்ப சிவப்பு குதிரை ஓடுகிறது என்றுதான் கொள்ள வேண்டும் அதனுடைய சம்பந்தியும் சேர்த்து பொருள் கொள்கிற போது விடாத லட்சணம் மாடையும் நிரத்தியும் விட முடியாது அது என்ன சொல்றது பண்போடு பம்பிக்குள்ள சம்பந்தம் தாதான்மை சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த தாதான்மை சம்பந்தம் என்பது கற்பித பேதமும் வாஸ்தவ அபேதமும் எதுவோ அது தாதான் சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த தாதான்மை சம்பந்தத்திற்கு லட்சணி என்று பெயர் அடையாளம் என்று பெயர் இங்க விடாத லட்சணைக்கு அடையாளம் ஆயிருப்பது தாதான் சம்பந்தம் அங்கு விட்ட லட்சணிக்கு அடையாளம் ஆயிருந்தது சயோக சம்பந்தம் இங்கே விடாத லட்சணைக்கு அடையாளமாக விற்பது தாதான்மை சம்பந்தம் இது விடாத லட்சணை இனி விட்டு விடாத என்று ஒரு லட்சணி இருக்கிறது தாண்டவராய சுவாமிகள் இந்த ரெண்டு லட்சணையும் அப்படியே விட்டுறாரு சொல்லி போட்டு அப்படியே விட்டுடுறாரு கண்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல மூணு லட்சணிக்கும் அறிமுகப்படுத்தினரு ரெண்டு லட்சணிக்கு விளக்கம் சொல்ல விட்டுடுறாரு ஆனா விட்டுவிட லட்சணிக்கு விளக்கம் சொல்லுகிறார் விட்டு தொடர் இலக்கியம் தேவதத்தன் ஒருவனை வெளியாகட்டும் இந்த மகாபாக்கிய விளக்கத்துக்கு சோயம் தேவதத்தன் என்ற ஒரு உபமான வாக்கியத்தை சொல்லி உபமேயத்துக்கு வருகிறார்கள் இது தமிழ் நூல்களிலே பிரபலமாக இருக்கிறது படமொழி நூல்களில் இந்த பரவலும் வரவில்லை பின்னால தமிழ் அறிஞர்கள் வாசகத்தை ஆராய்ச்சி செய்து அது விட்டு விடாத பொருத்தமாக என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள் சோயம் தேவதும் பதங்கள் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்னும் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாகட்டும் அப்படிங்கிறது தாண்டவராய சுவாமிகள் விட்டுவிடாத லட்சணிக்காக அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் வாசகம் இது அவன் இவன் என்பதை குறிக்கிறது தான் சோயம் என்பது அப்போ தேவதத்தன் என்னும் பெயருடைய ஒரு குருடன் ஒரு ஆள் அல்லது அவனாக இருந்தவனும் இவனாக இருப்பவனும் தேவதத்தன் என்னும் பெயருடைய ஒரு ஆள் இது தத்துவம் என்னும் சொல்லும் சோயம் என்னும் சொல்லும் சரி பொருடையன ஒரு மெய்யும் ஒரு பொய்யும் பொருந்தி இருக்கக்கூடியது வடிவாகும் பொய்யும் மெய்யும் சேர்ந்தால் வாட்சியம் மெய்யை விட்டால் அவாச்சியம் இங்கே சடபாகத்திற்கு சையோக சம்பந்தமும் தாதான்மை சம்பந்தமும் சொல்லப்படுகிறது அபியாசி ஆகிறானோ அவன்தான் ஆர்வுடனாக முடியும் இங்கே தத்துவமசி மகா வாக்கியத்தை ஈஸ்வரபாகத்தில் உள்ள வாச்சியார்த்தத்தையும் சிவபாகத்தில் உள்ள வாச்சியார்த்தையும் பிளந்து பொய்யை மறுத்து நீக்கி மொயை மாத்திரம் பார்க்கிறது அபியாசமா அதை செய்கிறவன் ஆர்வனாகிறான் ஆக தத்துவமசி மகா வாக்கியத்தில் ஈஸ்வரனும் சிவனும் பிரகிருதியோடு பார்க்கிறவரைக்கும் மேலானவர் என்றும் கியூரென்றும் பார்க்கப்படுவார்கள் இருக்கப்படுவார்கள் ஆனால் அவைகளை நீக்கி பார்க்கிற பொழுது ஈஸ்வரன் உயர்ந்தவனுமல்ல சிவன் தாழ்ந்தவனுமில்ல அவனே இவன் இவனே அவன் என்று ஒரே பொருளாக பிரமசேதத்தை எங்கும் நிறைந்த ஒரு பொருளாக பார்க்கிறவன் எவனோ அவன் தத்துவமசி மகா வாக்கியத்தை உணர்ந்தவனாகிறான் அந்த தத்துவசி மகா வாக்கியத்தை எவன் உணர்கிற தன்மை உடையவனாகிறானோ அவனே சர்வ துக்கங்களில் விடுபடுகிறான் பரமானந்த பேரு என்ற ஆனந்தத்தை அடைகிறான் துக்க பரமானந்த பேரு எவன் அடைந்தானோ அவனே அவன் மாத்திரமே ஜீவன் அதாவது ஈஸ்வரனை அவன் என்றும் சீவனை இவன் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் எங்கும் நிறைந்தவனை அவன் என்று சொல்ல வேண்டும் ஒரு ஒரு இடத்தில் மாட்டும் பரிசின்னமாக வழங்கக்கூடியவனை இவன் என்று சொல்ல வேண்டும் இவர்களுக்கு உள்ள சுவாபம் வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊனின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன் ஞானங்கள் வெளி நான் என்ற சிவன்கள் சத்தான வகை ஒக்கும் வெளிவள்ளாக்கியத்தில் துவம்பதம் விசேஷமாவும் தற்பதம் விசேஷனமாம் தற்பதத்தில் என்ன இருக்கிறது விசேஷனும் அதாவது தற்பதத்தில் ஒரு குணமும் ஒரு குற்றமும் இருக்கிறது துவம்பதத்தில் ஒரு குணமும் ஒரு குற்றம் இருக்கிறது தற்பதத்தில் உள்ள குணம் இருப்பது அப்போ தற்பதத்தின் லட்சிய அர்த்தம் பிரம்மமாம் குணமாம் அது என்ன என்றால் அந்த பிரம்மசேதனத்தை தழுவி கொண்டு மாய இருக்கிறது அது இருக்கிறதோடு அல்லாமல் அந்த பிரம்மசேதனத்தின் பிரத்யத்தை காண விடாதபடிக்கு தன்னுடைய ஆவண சக்தியை கொண்டு மறைக்கிறது அவித்தை அதாவது மாசேதரத்தை தழுவி கொண்டு மறைக்கிறது இதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தத்த்தை விசேஷமாக்கி துவம்பதத்தை விசேஷமாக கொண்டு துவம்பதத்தில் நாம் சொல்லுவா இந்த ஆன்மா பிரத்யம் என்று சொல்லோம்லவா அந்த பிரத்யமாக கூடிய துவம்பத லட்சியார்த்தத்தை தத்பத லட்சியார்த்தத்தோடு பொருத்தினோமானால் தற்பத லட்சிய உள்ள மாயும் மாயினுடைய காரியமாகிய மறைப்பும் நிவர்த்தியாகிறது காரணம் என்னவென்றால் தோன்பது லட்சியார்த்தமாகிய கூடஸ்தன் சத்தியன் தற்பதத்தை தழுக்கூடிய மாயையும் அதனுடைய காரியமாக மறைப்பும் பொய் சத்தியத்தை கொண்டு பொய்யை நிவர்த்திக்கலாம் என்ற நிலைப்படி இங்கே தோன்பத லட்சியார்த்தத்தை சேர்க்கவே தற்பத லட்சிய அர்த்தத்தை மாயையும் அதன் காரியமான மறைப்பும் நிவர்த்தி இதுதான் மகா வாக்கிய விசாரத்தால் கிடைக்கக்கூடிய அகண்டாகார பிரத்திகண்ட பிரத்திகன் எவனோ அவன் பிரம்மே அவன் சர்வது இருந்து விடுபடுகிறான் பரமானந்தத்தை பெறுகிறான் அதுவே மோட்ச பதவி என்பதை சொல்லிக்கொண்டு இரு கைகளை கூட்டி வணக்கம் செய்து விடைபெறுகிறேன் வணக்கம் மகா வாக்கிய விசாரணை என்ற தலைப்பிலே மிக அருமையானதொரு உரையாற்றிய தவத்திரு கந்தசாமி அவர்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பிக்கிறோம்